कृष्णाया नमो वेद्याय गुरवे बुद्धि சச்சிதானயஷிணோத்தேதாவே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 नाम नाम नाम निरुच्यते சவஸ்தம் நருச்சே ஜன்மராதி ஓஜஸ் ஜோதிதர்ட்டா மந்த प्राणबलम சந்திராசு ஓஜ பிராணலம் जो द्युति தாத்தீஸ்ஜோதி அ इति ஓஜேஜி நாமவாஹம் தேஜஸ்வினம்வச்சுலீப் தாரயத்தீதிதர ஓஜஸ்தேஜோ திதிதரஹா அதுக்கு தான் படிச்சுன்னு இருக்கோம் இந்த நாம நாற்பத்தி மூணாவது ஸ்லோகம் ஓஜஹான்னு சொன்னால் பிராணபலம்ங்கிறார் பிராணபலம் பிராணன் வந்து உடம்புக்குள்ளே சரியாக இயங்கக்கூடிய அந்த சக்தி அதுக்கு காரணம் சாதாரணமாக ஓஜஸ்ஸுக்கு பிரம்மச்சரியம் முக்கியமான காரணம் ஆக இந்த பிரம்மச்சரியத்தினால் ஓஜோ ஓஜஸ்ஸு பிராணமரம் அதனால தான் வேதத்தில் மந்திரம் இருக்குது ஓஜோபலம் பிரம்மக்ஷத்திரம் யசோ மகது அப்படி சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் ஆஹப் பிராணபலம் ஓஜகாங்கிற சப்தமே அதாவது பிரம்மச்சரியத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பலம் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலம் அதுக்கு பேர் வீரியம் ஆஹ பிராணபலம் ஓஜகாங்கிற சப்தத்து ஆஹா தேஜகாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சௌரியாதயோ குணாக ஆதயான்னு போட்டிருக்காரு முதலானன்னு அர்த்தம் சூரத்தன்மை முதலான குணங்கள் சாதாரணமாக ஓஜஸ் பிராமணனுக்கு தேஜஸ்ஸு க்ஷத்ரியனுக்கு அதனால தான் அந்த மந்திரமே அப்படி இருக்குது ஓ பிரம்மக்ஷத்ரம் இப்படின்னு இருக்குது சௌரியாதயோ குணாக யார் இந்த குரூப்பில் இருந்தாலும் சரி இந்த இந்த இதில் இருந்தாலும் अंद विको अक्ति तेमारी शौर्यद गुण शौर्यना शूर तमें शूर भाव शैर्य शौर्य गीत पार्क्रमिया शौर्य तेजो धृतिदाक्ष्यम युद्धाप्यपलायनम दानमीश्वर भाव क्षात्रम कर्मस्वभाव आौर्यद गुण अ சாதாரணமாக தேஜஹான்னு சொன்னால் உடம்பில் இருக்கிற தோலில் இருக்கிற ஒளி குளோங்கிறான் இல்லையா அந்த குளோ அது கிடையாது இந்த இடத்துல தேஜகான்னா த்வதா தீப்தி பிராகல்பியம் பிராகல்பியம்னா என்ன அதாவது பல சக்தியோட செயல்படுறது நான் அந்த பேஷனைட்டோட ஒர்க் பண்ணுறது ஆசையோட நல்ல காரியத்தை ஆசையோடு பண்ணுறது அதுக்காக தப்பு தவறுகள் செய்கிறவங்கள தர்மமான ரீதியில் தண்டிக்கிறது நல்லவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது இதெல்லாம் தேஜஸ்ங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படும் தேஜஸ் தேஜஸ்விநாமகிறதுக்கு தேஜஸ் சப்தத்துக்கு பிராகல்பியம் பிராகல்பியம்னா டாமினேட்டிங் முன்னாடி நிற்கிறான் எதுக்கும் முன் நிற்கிறான் அனைத்துக்கும் முன் தயாராக இருப்பவன் தேஜஸ்வி அதுக்கு எல்லா பலமும் வேணும் மனோபலம் ஞானபலம் அப்புறம் ஷரீரபலம் ஆள் பலம் பொருள் பலம் எல்லாம் இருக்கணும் அதெல்லாம் சேர்ந்து தான் தேஜஸ்ஸுன்னு பேர் ஆக தியுத்திகி தியுத்திகிங்கிறதுக்கு தீப்திகி பிரகாஷம் இதெல்லாம் இருந்தால் இதெல்லாம் சேர்த்துக்க வேண்டியதான் தீப்திகினா பிரகாஷம் ஆகா உடல் ஒளி அறிவொளி உள்ள ஒளி அருளொளி எல்லா ஒளியும் சேர்றது ஆக இதனால் தாகா தாரயதி அவைகளெல்லாம் தாரயதி அவை அனைத்தையும் தாங்குகிறார் இவை அனைத்தையும் பகவான் வந்து பிராணபலம் சௌரியாதி குணங்கள் பிரகாஷம் தியுத்திகி தியுத்திகிங்கிறது தீப்திகி இவற்றையெல்லாம் தாங்கி இருக்கிறார் ஆக ஓஜஸ்வியாக தேஜஸ்வியாக தியுத்திமானாக இருக்கிறார் பகவான் அவைகளெல்லாம் உடையவராக இருக்கிறார் ஆகையினால இதை அப்படிப்பட்டவரை நம்ம பூஜை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா அது நமக்கும் வரும் எத் பாவயத்தி நீ எதை நினச்சி பகவான் நினைக்கிறியோ உனக்கும் ஓஜஸ் சக்தி தேஜஸ் சக்தி தேஜஸ்ஸு அதுக்கு மாத்திரம் இல்லை அது மாத்திரம் இல்லை பிரகாஷம் எல்லாமே உனக்கு இருக்கும் ஆக ஓஜஸ் தேஜோ ஒரே காம்பவுண்ட் ஆகிவிட்டார் ஓஜகா தேஜா தியுதிதரஹா இல்லாட்டி அதுவா அல்லது ஓஜஸ்தேஜா இத்தி நாமத்வயம் ஓஜஸ்தேஜா இத்தி நாமத்வயங்கிறதுக்கு என்ன சொல்கிறார் பலம் பலவதாம் சாஹம் இன்னொன்று இருக்குது காமராக விவர்ஜிதம் ஆஹா ஆசையோ பற்றோ இல்லாத பலம் அதாவது செல்ஃபிஷ்னஸ் இல்லாத பலம் சமூகத்துக்கான பலம் பிரைம் மினிஸ்டர் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பண்ணுறாருனா இந்த பலமெல்லாம் எதுன்னா அவருக்கு செல்ஃப்னஸ் இருக்கிற மாதிரி ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் ப்ரூஃப் இல்லை ம் ஏன்னு கேட்டால் எதாவது பண்ணுறாங்க அவங்க வீட்டில் எல்லோரும் ஆட்டோ ஓட்டுறோம் ஆட்டோ ஓட்டின்னு தான் இருக்கான் அவன் பண்ணுறவன் பண்ணிட்டு தான் இருக்கான் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் ஒரு ஆள்கிட்ட சொன்னால் நடந்துவிடாத இல்லைனா இல்லாமல் இருக்கிறது பலம் அது மாத்திரம் இல்லை இந்த அனித்தியமானதை போய் எது கேட்பானே அப்போ அந்த அந்த அந்த சேவை தேசத்துக்கு செய்கிற சேவையில் கலங்க வந்துவிடாது தோஷம் வந்துருமே அப்போ வந்து எதா ராஜா ததா பிரஜா பார்த்தாவது ஜனங்கள் மாற வேண்டாம் டெமோக்ரஸியில் பெரும்பாலும் பார்த்தா எதா பிரஜா ததா மக்களுக்கு என்ன பண்ணி மனம் போன போக்குலையில் எல்லாத்துக்கும் சலுகை கொடுக்க வேண்டியது எல்லாத்துக்கும் இலவசத்தை கொடுக்க வேண்டியது ஆமாம் ஆமாம் இப்படிப்படி சாம்பேரியா சோம்பேரியா குடிச்சுட்டு படுத்துக்க வேண்டியது டாஸ்மாகில் போய் அது என்ன டெமோக்ரஸி அது மேக்சிமம் அப்படி தானே இருக்குது ஆஹா ஓஜ எது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் காரியம் பண்ணணும்னா அதாவது சுயநலம் இல்லைன்னா தான் அப்படி பண்ண முடியும் சுயநலம் இருந்தால் உடம்பு ஒத்துழைக்காது அதனால சொன்னால் தரையில் இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு பேர் என்னென்னா செல்ஃபிஷுன்ட்டான் தரையில் இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு என்ன பேர் என்ன எல்லாம் ஜலத்தில் தான் ஃபிஷ்ஷு இருக்கும் தரையில் இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு பேர் என்னடான்னா செல்ஃபிஷ் அப்படின்ட்டான் ம் அஹா ஓஜஸ்தேஜா இத்தி நாமத்வயம் ரெண்டையும் சேத்து ஒரு பேஜாக வச்சுக்கலாம் ஒரே ஒரே நாமாவாக வச்சுக்கலாம் ஓஜஸ்தேஜா இமத்வயம் வேறு ஓஜஹா தேஜா அப்படின்னு கூட பிரிச்சுக்கலாம் இந்த ரெண்டு நாமத்தையும் சேத்துன்னு சொல்லலாம் பிரிக்கலாம் ஓஜஸ்தேஜா ஏன்னா நம்ம பிரார்த்தனையில் தினந்தோறும் இருக்குது ஓஜோசி சோசிபலமிஜோசி தேவா விஷ்வமீ சர்வயரூ மாரஸ்வத்தமிந்த ரிஷிநாமிமாவையாய் ஹந்தோ விஷ்மிஷிசேவ்முகம் ப்ரமாசிரோவிஷுரு ஹிரதயகம் ருதிரசிகா பிளிவீயோ நிஷ்ராணாபானோதான சமாநா சப்பிராணாஸ்வேதவர்ணா சாஹியாயன சகோத்ரா காயத்ரி சதுர்விங்கம்சத்தியரா திரிபதாட்சி பஞ்சீருஷோபநய விநியோக அப்புறம் காயத்ரி மந்திரம் வந்துருது வியாஹதிபூர்வகமா மூணு வேளை இது ஒருத்தன் சொன்னான்னா ஒழுங்கா பிராமணன் அவனுக்கு என்னதான் கிடைக்காது காலையில் சொல்கிறான் சூரியோதயத்துக்கு முன்னால் சொல்கிறான் மத்தியானம் உச்சி காலத்தில் சொல்கிறான் சாயங்காலம் அஸ்தமனத்துக்கு முன்னாலே சொல்கிறான் இந்த மூணு வேளையும் இவன் சொல்கிறான் போது இவனுக்கு மாத்திரம் இல்லை உலகத்துக்கே கிடைக்கும் அது இப்போ பெரிய நன்மை இது தெரியல இதில் என்ன மந்திரத்தில் மாங்காய் வருமா தேங்காய் வருமான எல்லா மாங்காய் தேங்காயெல்லாம் உருப்படியாக பிரயோஜனப்படணும்னா இது பண்ணி ஆகணும் अथवा ओजस्ेज इति नामद्वयम बलम बलवता चाहम बलवानी बल नान भगवान गीत अ तेजस्तेजस्वी नाम अहम तेजस्वी नान तेजस्सा अब भगवद्वचना आगे ना भगवान वो ओजस्ू ओजो रूप तेजो रूप्रार अगरदा विषय தியுத்திங்கிறதுக்கு பிரிக்கிறது நாமத்வயம் தியுத்தி தரஹான்னு சொன்னதுனால தியுத்திங்கிறதுக்கு அங்கே வெறும் தீப்திகின்னார் தியுத்திகி தீப்திகி இங்கே என்ன சொல்கிறார் ஞான லக்ஷனாம் தீப்திம் தாரயதி அதாவது அறிவொளி என்ன பிரகாஷம் என்ன கிளாரிட்டி சொல்கிறோம் இல்லையா என்ன கிளாரிட்டி என்ன என்ன ஜீனியஸ் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்துகிறோமே இன்டலெக்சுவல் ஜீனியஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் அதுதான் இங்கே சொல்கிறார் ஞான லக்ஷனாம் தீப்திம் தாரயத்தி பகவானுக்கு சர்வஜனாக இருக்கிறவருக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லவா வகணும் ஆகையினால அதனால் து அறி அறிவொழியை உடையவராக அவர் விளங்குகிறார் அதனால் அவருக்கு துயுதிதரஹான்னு பேர் ஆஹா ஓஜ தேஜ சே நமஹா நமஹ தேஜ நமஹ த்விதரானமஹா அப்படி சொல்லலாம் ஓஜஸ்தேஜோ த்விதரானமஹ ஒரே நாமா இல்லாட்டி ஓஜஸ்தேஜசே நமஹ த்வித்தி தரானமஹ அப்படி ரெண்டு நாம இல்லாட்டி ஓஜசே நமஹ தேஜசே நமஹ த்விதரானமஹ அப்படின்னா நாமாக்கள் கூடுறதா என்னென்னு கணக்கு பார்க்கணும் ஆ இப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் அதனால தான் கீழே போடுவோம் இத் சங்கர பாடம் ராமானுஜ பாடம் மத்வ பாடம் அப்படின்னு சொல்லி சித்தாந்தமே இதில் மாறுது ஆக என்னால் விஷ்ணுசாசன புஸ்தகங்கள்லாம் பார்த்தா நாமாக்கள் போட்டு சில நாமாக்களை மாற்றி கீழே போட்டிருப்பார் இப்படி இவர் நாமாவை இப்படி சொல்லியிருக்கார் இந்த நாமாவை இவர் இப்படி எடுத்துகிட்டு இருக்கார் இப்படி எடுத்துட்டுருக்கார் சங்கராச்சாரியர் இப்படி எடுத்துகிட்டு இருக்கார் இப்படி எடுத்துகிண்டுருக்கார்னு கீழே ஃபுட் நோட்டு போடுவாங்க எது மெயினோ அவங்கவுங்க புஸ்தகத்தில் அது அது போடுவாங்க நான் சொல்கிறத லிஃப்கோ பிரகாஷஸ்வரூப ஆத்மா எஸ் எ சகா பிரகாஷ ஆத்மா அவர் எப்பவும் என்ன எப்பவும் பிரகாஷமாக இருக்கார் ஞான பிரகாஷம் சைத்தன்யம்னு அர்த்தம் பியூர் கான்ஷியஸ்னஸ்னு அர்த்தம் அதாவது எம்பாடிமெண்ட் ஆஃப் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம் பகவான் வந்து எப்படி இருக்கார்னா சைத்தன்யஸ்வரூபமாக இருக்கார் ஆகையினால பிரசஸ்வரூபா ஆமா எஸ் சனாத்மனே நம பிரதனய நமும் சொல்லலையே க்ளாஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன் சவித்திராதி படிங் சவித்தாதி விபூதி விஷம் பிரதையத்தீ பிர பிரகர்ஷேண தாபயதி इति பிரதாபனாக நன்றாக வாட்டி எடுக்கிறார் கீதையில் சொல்கிறார் இல்லையா அதாவது தபாம் அஹமஹம் வருஷம் நிகிருணாஜாமிச்ச நன்றாக நான் வந்து வாட்டி எடுக்கிறதும் நான் தான் நல்லா மழையை பெய்கிறதும் மழையாக நான் பெய்கிறேன் வாட்டி எடுப்பவனாகக் காணப்படுகிறேன் ஆக இங்கேன சவித்ராதி விபூதி சூரியன் முதலான விபூதிகளால் விஸ்வம் இந்த பிரபஞ்சத்தை யூனிவர்ஸை பிரதாபயத்தி நன்றாக வாட்டி எடுக்கிறது எரிக்கிறது சுடுறது கொதிக்கிறது ஆ பிரதாபனா அப்போ நம்ம என்ன பண்ண ரொம்ப கொதிக்கிற போது என்ன நினச்சிக்கணும்னா ஈஸ்வரத்தியானந்தான் பண்ணணும் ஏன் இப்படி சுடுறதுன்னா அப்படி தான் இருக்கும் உன் ஷரீரம் அதுக்கெல்லாம் பழக்கிறதுக்கு தானே பகவான் சிருஷ்டியில் இதெல்லாம் வச்சுருக்கார் நீ கம்ஃபர்டபுளாக ஏசின்னு உலக உட்காந்துட்டுருக்க ஏன்னா உனக்கு உடம்பு ரொம்ப முக்கியம் ஆத்மா முக்கியமாக உடம்பு முக்கியமான ஆத்மாவுக்கு ஒன்றும் இது கிடையாது உடம்பு தானே அந்த உடம்புக்கு அதெல்லாம் பழக்கிறதுக்காக உடம்புக்கு சுகம் கொடுத்து கொடுத்து பழக்கம் அதுக்கு ஏசியை கொடுத்து அதுக்கு இப்படி கொடுத்து அதுக்கு எல்லாம் பண்ணி இன்னலாமோ பழக்கி வச்சுருக்கோம் அதனால தான் வந்து என்னென்னா எல்லோரும் இந்த கம்ஃபர்ட்ஸுக்கு தான் படாதபாடு உழைக்கிறாங்க ஆக உடம்புக்கு தான் உழைக்கிறாங்களே தவிர உயிருக்காக எத்தனை பேர் உழைக்கிறார்கள் அடுத்த கத்தி நல்ல கத்தியாக இருக்கணும்னு எத்தனை பேருக்கு தோன்றுறது அதாவது இதுக்கு முன்னால் இருந்த கத்தி இப்போ இருக்கிற கத்தி இனிமேல் வரப்போகிற கத்தி அதை பற்றி யாரும் யோசிக்கிறார் எவ்ரிடே கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இந்த பாடி இதுக்கு நிறைய நல்லா ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும் இதுக்காக வஸ்த வேஷ பாஷா பூஷாதிபதி எல்லாம் அலங்காரம் பண்ணி இதை இதை வந்து இப்படி எல்லாம் ப்ரொட்டெக்ட் பண்ணி கடைசியில் வச்சு நெருப்பு வச்சு கொளுத்த போகிறான் அதனால் இந்த உடம்புக்கான ஜீவனுக்கு என்ன சம்பாதித்தோம் உடம்புக்கு தான் எல்லாம் சுற்றி வர சம்பாதிச்சு வச்சுருக்கோம் அத்தனை இந்த ஜீவாத்மாவுக்கு என்னத்தை சம்பாதிச்சோம்னா அதெல்லாம் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் போகிறோம் ஜீவாத்மா அது இது தான் சொன்னார் உயிர்களுக்கு ப பரிமேலழகர் வந்து க பகவ திருக்குறளுக்கு முகவரை எழுதுகிற போது அப்படி தான் சொல்கிறார் உயிர்களுக்கு உறுதிப்பயன் நான்கு அப்படி தான் சொல்லுவார் அறம்பொருள் இன்பம் வீடு ஆக உடல் வழியாக இந்த உயிரானது உயிருக்கு தான் நன்மையை செய்கிறேன் ஜீவனுக்கு நல்லதாக பண்ணிக்கணுமே தவிர ஜீவனுக்கு நல்லது பண்ணணும்னா சரீரத்துக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் ரொம்ப சுகம் கொடுக்கப்படாது ரொம்ப துக்கமும் கொடுத்துடப்படாது ரொம்ப வாட்டவும் விடாது இந்த உடம்பை அதே சமயம் ரொம்பவும் சொகுசு கொடுக்கவும் விடாது ஓவர் சொகுசு அப்புறம் கடைசியில் என்ன அந்த சொகுசுக்கெல்லாம் அடிமையாகிடும் அப்புறம் அடுத்த ஜென்மா நான் சொல்லலை சரீரத்துக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்கணும் அளவுக்கு மீறி நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிற போதும் சம்சாரம் விரத்தியாகுது அது மாத்திரமில்லை இன்னொருத்தனோடய சௌரியத்தை பார்த்து பொறாமல் நமக்கு கீழே பிறந்தோம் ஒரு தினம் காலம்பரை பார்க்குறேன் சென்னையில் போனால் அந்த பிளாட்ஃபாரத்தில் எத்தனை பேர் படுத்துருக்காங்க பெசன் நகரில் சுற்றி வர மல்டி மில்லியனர் வீடு தான் அத்தனை பெரிய பெரிய கோடீஸ்வரன் வீட்டுக்கு நடுவில் தான் எல்லாரும் படுத்துன்னு இருக்காங்கவோம் ஏன்னா அவங்க வீட்டில் வேலை செஞ்சு அவன் வாழ்ந்தான் அப்போ அவங்களுக்கு வந்து இருக்கிறது கூட இடம் இல்லை அவனும் ஹியூமன் தானே கவர்மெண்ட் எதாவது கொடுக்குமான்னா அவன் எதாவது கொடுத்தான்னா அவன் டாஸ்மாக் போயிடுவான் அவனை எஜுகேட் பண்ணுறதுக்கோ அதாவது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நம்ம கவர்மெண்ட்டு சட்டம் மக்கள் அதாவது மக்கள் நல்லா வாழ்கிறத பற்றி அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ நினைக்கணும் அது என்றைக்கி நினைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அந்த அதிகாரிகள் குடும்பமே நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகள் குடும்பமும் நல்லாயிருக்கும் இல்லாட்டி எல்லாரும் தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறதா மாறிடும் தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை அழித்துடுவோம்னு சொன்னால் அதை பார்த்தா தனி ஒருத்தனுக்கு வீடு இல்லை பாவம் இருக்கதை கட்டின்னு இருக்கான் அதில் தப்பு இருக்கலாம் சில பேர் வீடு வச்சுன்னு வண்ணம் கொடுத்துருக்கலாம் ஏன்னா அவனுக்கு பழிப்பெடுத்து அப்படிலாம் இருக்கலாமா இருக்கும் ஆனால் யோசித்து பார்த்தா தெரியுது அப்போது இதெல்லாம் வந்து சமூகமே இது பொறுப்பெடுக்கணும் அந்தந்த நம்ம ஏரியாவுக்குள்ளே அப்படி ஒருத்தன் இருக்கலாமா நம்ம இதுக்குள்ளே ஒருத்தன் சாப்பிடாமல் இது பண்ணாமல் கஷ்டப்படுறானே பார்த்து பண்ண தான் ஆகணும் இந்த ஒரு எண்ணம் கூட இல்லைன்னு சொன்னால் இந்த ஜென்ம என்னவோன்னு தோன்றுறது எனக்கு சரியில்லை ம் அடுத்தது ருத்தா தர்மஜான வைராக்கியாதிபி உபேதத்வாத் ருத்தா ருத்தா ருத்தகான்னு சொன்ன ருத்தி இந்த இதெல்லாம் பார்த்திங்களா ருத்தி சித்தின்னுலாம் போடுவாங்க சுப் லாபு எல்லாம் வந்து ஒரு ஸ்வஸ்தி போட்டு எல்லாத்துலேயும் வீட்டில் எல்லாம் எழுதியிருப்பாங்க க வியாபார கடையில் ருத்தி சித்தி ருத்தின்னு சொன்னால் வளர்ச்சி சித்தின்னு சொன்னால் வெற்றி ரித்தி மீன்ஸ் ப்ரோக்ரஸ் சித்தி மீன்ஸ் சக்ஸஸ் இந்த பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க சித்தி புத்தின்னு புத்தின்னு சொன்னால் விவேகம் இன்டெலக்ட் இன்டெலிஜென்ஸ் அதுக்கப்புறம் என்னது நான் அடுத்தது சித்தி அப்படின்னு சொன்னால் சக்சஸ் இன்டெலிஜென்ஸ் சக்சஸ் பிள்ளையாருக்கு அப்படி இருக்குன்னா ருத்தி சித்தி அதனால் இங்கே என்ன சொல்கிறார் இவர் தர்ம ஞான வைராகிய ஆதிபிகின்னு விட்டார் பகவானோட லக்ஷணம் அது பகவானுக்கு என்ன இல்லை பக பகத்தை உடையவன் பகவான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தனத்தை உடையவன் தனவான் மாதிரி பகத்தை உடையவன் பகவான்னு சொல்கிறோம் பகவான்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லா எல்லாத்தையும் ஆளக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குது நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்மளை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆள்றாரா பகவான் ஆள்றாரா உண்மையிலேயே கண்ட்ரியை வந்து ஆள் வந்து பிரைம் மினிஸ்டராக பகவானா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வேள் எல்லா லோகத்திலையும் இந்திராதி தேவர்களையும் எல்லாரையும் ஆள்றவன் அவன்தான் இவங்களுக்கெல்லாம் அந்தந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கு ஆய் பகவான் தான் என்றைக்கும் நிரந்தர தலைவர் அவரை யாரும் தேர்ந்தெடுக்கவே முடியாது தேர்ந்தெடுக்கிறதுக்கு சாய்ஸ் எல்லாம் அவருக்கு அந்த அவரோட விஷயத்தில் கிடையாது ஆ ஈஸ்வரன் அப்புறம் என்னென்னா அதுக்கு தகுந்த சக்தி இருக்குது அப்புறம் செல்வம் இருக்குது எல்லா செல்வம் அவருடையது அப்புறம் என்னது எல்லா அறிவும் எல்லா வகையான அறிவும் இருக்குது தர்மம் இருக்குது ஒரு ஆர்ம ஹார்மோனி ஒழுங்குப்பாடு இருக்குது ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய வீரியசிய யசஸ்ரீயா ஐஸ்வர்யஸ்ய சமகிரஸ்ய தர்மஸ்ய யசசஸ்ரீயான் இருக்குது சில புஸ்தகத்தில் அது ரொம்ப நல்ல பாடம் தோன்றுறது யசசஸ்ரீயா ஞான வைராக்கியோஷைவண்ணாம் பக இீரினா ஆஹா அனைத்தையும் ஆளும் தன்மை அதுலேயே அனைத்தையும் ஆளும் ஆற்றல் அப்படின்னு அர்த்தம் அனைத்தையும் ஆளும் ஆற்றல் அப்புறம் என்னென்னா அனைத்திலும் ஒழுங்கு ஒழுங்குப்பாட்டை உடைய தன்மை எல்லாத்துலேயும் ஒரு டிசிப்ளின் ஹார்மனி இருக்குது அப்புறம் அடுத்தது என்னென்னா அப்புறம் எல்லா வகையான புகழுக்கும் உரியவர் அவர் தான் உண்மையிலேயே புகழுக்குரியவர் அவர் அந்த மெய்ப்பொருள் அப்புறம் அடுத்ததுனா எல்லா செல்வங்களும் அவருடையது நாம் கொஞ்ச நாளைக்கு அனுபவிச்சுட்டு எல்லாம் வந்து நம்மளுதுன்னு நினச்சிக்கிறோம் அப்புறம் எல்லா அறிவும் இருக்குது எல்லாத்துலேயும் அவர் ஒட்டவும் மாட்டார் சர்வசாரமாக டிஸ்ட்ராய் பண்ணிவிடுவார் எல்லாத்தையும் ஜான வைராக்கியோச்சை ஷண்ணாம்பக இீரிணா ஆ பகத்தை உடையவன் பகவான் ஆஹ்மான வைராக்காதிபி உபேதாத் உடையவராக ஆதிபகின்னு போட்டுவிட்டார் தர்மம் ஞானம் வைராக்கியம் நான் என்னெல்லாம் சேர்த்துட்டேன் ஐஸ்வர்யம் அப்புறம் யசஸ் ஸ்ரீ இது எல்லாத்தையும் உடையவராக இருக்கார் அவர் அல்லது ருத்தாக ருத்தாகனர்த்தம் சாதாரணமாக வளர்ச்சி அடையிறது வளர் நம்மளை அவர் அவர் வந்தால் அது வந்து எல்லாம் தோன்றுகிறது தோன்றுகின்றன வளர்கின்றன வளர்கின்றனவெல்லாம் தேய்கின்றன தேய்கின்றவனெல்லாம் அழிகின்றன அழிந்ததெல்லாம் மீண்டும் தோன்றுகின்றன தோன்றுகின்றன வளர்கிறது இதே நடந்துருக்கு அதாவது ஜா ஜாயத்தை வர்த்தத்தை விபரிணமத்தே அபக்ஷயத்தை இதே ரவுண்டு அடிச்சுட்டே இருக்குது நம்ம என்னென்னா இது இப்படியே இருந்துட்டுருக்கணும் சுவாமி நான் நடக்குமா ஒரு நரைச்ச முடி வந்தால் ரெண்டு டை போட்டு பார்க்கலாம் முழுக்கவே நரைச்சி உடுத்தினா என்ன பண்ணுறது அப்புறம் வந்து கருவேப்பில கஷாயத்திலேருந்து ஆரம்பித்து என்னெல்லாமோ போட்டு பண்ணி பார்க்குறோம் நாமளும் கடைசியில் எல்லாம் இழிக்கத்தான் செய்யும் அது அக்செப்ட் பண்ணிக்கணும் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்முடைய முதுமையை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும் நம்ம வந்து இது பண்ணோம்னா அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும் நம்ம முதுமையை மறைச்சோமானா அசிங்கம் ஆயிடும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதனால் எல்லாம் முதுமையை மறைக்கிறேன்னு சொல்லி முதுமையை மறைக்கிறதுக்கு என்னெல்லாமோ வேஷமெல்லாம் போட்டு கடைசியில் அதுக்கு முதுமையாக அழகாக இருக்கும் முதுமைக்குன்னு ஒரு அழகு இருக்குது அந்த முதுமையை முதுமையாகவே காட்டினா பரவாயில்ல நம்ம முதுமையாக இருந்தாலும் இளமையோடு காமிச்சுக்கணுன்னு ஒரு ஆசைப்பாவோம் எல்லாம் பிரமதான் சரி அடுத்தது ப்பலம் அம் அலம் அதாவது ஓம்ங்கிற அக்ஷரத்தை உடையவராக இருக்கிறார் கீதையிலே சொல்லியிருக்காரு பிரணவ சர்வவேதேஷு அப்படி சொல்லியிருக்கார் கிராமஸ்மேக்கம் அக்ஷரம் அஸ்பஷ்டாட்சரம் எல்லாருக்கும் தெளிவாக வர்ற ஒரு எழுத்து ஓம் தான் இல்லையா கிராமத்தில் இருக்கிறவன்தான் ஓம்ங்கிறது வேத மந்திரம் அதனால தான் எல்லாரும் சொல்லக்கூடாதும்பாங்க ஆ காரணம் என்னென்ன சொல் காதில் கேட்கற போது எல்லாரும் சொல்லத்தான் சொல்கிறான் எல்லா புத்திசத்தில் வேதம் வேதத்தை ஒத்துக்கலேங்கிறாங்க ஆனால் ஓம் சொல்கிறாங்க புத்திஸ்ட் பீப்புள் வேதத்தை ஒத்துக்கறதில்லை வேதத்தை நாங்கள் பிரமாணமாக ஒத்துக்க மாட்டோம் ஆனால் ஓம் மணி பத்மே ஓம் சொல்கிறாங்க ஓங்காரத்தை உச்சரிக்காத எந்த மதமும் நமக்குள்ள இல்லை நம்ம தேசத்தில் ஏன்னா வேதத்தோட சாரமாக சொல்லப்படுறது ஓங்காரம் ஆக ஸ்பஷ் உதத்தம் இந்த உதாத்தம்ங்கிறது எப்படி இதனால சொல்லுக்கார் பார்க்கணும் உதாத்தம் ஓஜஸ்தேஜோதிதர பிரகாஷாத்மா பிரதாபன ருத்தஸ்பஷ்டாட்சர ருது ருமரிவைராமக்காரப்பம் வாசக மிருகத்த जैमिनी इत्युक्त लक्षण शेषेयजुश गीतुसमख्यालक्षणलक्ष लक्षादी मंत्रा मंत्र ऋगितिंकार सात्री अष्टाक्षरादीपंत्रबोध्यवाद मंत्री सावित्री व्याचे रूप मंत्र मंत्री உச்சைருதாத்தா உதாத்தா நீச்சைரனு தாத்தா இருக்கு இல்லையா அந்த அர்த்தத்தை நாம் எடுத்துக்கணும் ஆக ஓம் இப்படி சொன்னோன்னு வச்சுங்களேன் அந்த ரூபமாக இருக்கார்னு அர்த்தம் உச்சைருதாத்தா இப்படி சொல்லணும் ஸ்பஷ்டம் உதாத்தம் ஓங்கார லக்ஷணம் அக்ஷரம் எழுத்தாக இருக்கிறார் ஸ்பஷ்டாக்ஷர ஸ்பஷ்டமான அக்ஷரம் நன்றாக உயர்த்தி சொல்லுகிற உயர்த்தி சொல்லுகிற உயர்ந்த எழுத்தாக இறைவன் இருக்கிறார் ஆஹா பகவானுக்கு என்ன பேருனா ஸ்பஷ்டாக்ஷரகா ஸ்பஷ்டாட்சரான்னா என்ன ஓங்கி சொல்லும் ஓங்கார் ஓங்கிச் சொல்லும் ஓங்காரமாக இருக்கிறார் அப்படி சொல்லணும் அப்படிதான் அடுத்தது ऋद्धस्पष्टाक्षर मंत्र मंत्रण चुनाजुस्म लक्षण मंत्र मंत्रबोध्यवाद्वा मंत्र लक्षण लक्षादी ओगादी मंत्रा मंत्र हाई इंक्की प्रमाण काटर தேஷா மிருக்யர் மிருக் மிருக்யத்தர் மிருக் மிருக்யதி மிருக்கிய திரார்த்தவசேன மிருக்கியா வசேன மிருக்கிய அர்த்தவசேன பாதவியவஸ்தா அப்படின்னு சொல்லி ருக்குக்கு லக்ஷணம் சொல்கிறார் சேஷே யஜுஷப்தா கீதுஷு சாமானியா எல்லாத்துக்குமே சூத்திரம் இருக்கு இது வந்து இவர் தான் கொடுக்குறார் யார் ஓ இதுதான் தாரக பிரம்மானந்தா நான் நேற்றுக்கு இதில் யோகசாஸ்திரத்தில் சொல்லிகிட்டே போகிறேன் பிரம்மானந்தாவோடய கமிண்ட்ரியில் இவர் தாரக பிரம்மானந்தா அதாவது ருக் தேஷாம் ருக்கு எத்தனை அர்த்த அவசேன அர்த்தவசேன இப்படி படிக்கணும் தேஷாம் ருக்கு சூத்திரம் ருக்கு எத்த இல்லை தேஷாம் ருக்கு எ அர்த்தவசேன பாதவியவஸ அர்த்தத்தைச் சார்ந்து பாதவியவஸை இருக்கோ அதுக்கு பேர் ரிக்கம் சேஷேயுதீ சா அப்படின்னு இத்துக்கலட்சணாதிமந்திரூபாத் மந்திரா அப்போ ஸ்பஷ்டாட்சரோ மந்திர அப்படின்னு சொன்னால் குவேதமந்த ேதம் யஜுர்வேதம் சாமவேத மந்திரங்கள் அது அத்தனையும் வந்து கா கவிதை நடையில் இருந்தாலும் சரி அதாவது செய்யுள் நடையில் இருப்பது ரிக்கு ரிக்குன்னு பேர் ரெண்டு கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆகா வேதவியாசர் தான் வேதங்களை நாளாக பகுத்தார் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது ஆனால் அந்த அபிப்பிராயம் தவறுன்னு அபிப்பிராயந்தான் பலமாக இருக்குது வேதவியாசர் ஒன்றும் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாம வேதம்னு தனியாக பிரிக்கல அவர் வர்றதுக்கு முன்னாடியே வேதத்தில் ரிக்கு யஜு சா அதர்வனம்ங்கிறது வேதவியாசர் வரதுக்கு முன்னாடியே யஜ்ந யாகங்கள்லாம் இருக்குது வேதவியாசர் வந்ததுக்கு பிறகுதான் யஜ்ய யாகங்கள்லாம் வந்துன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னால் ருக்வேதம் ரிக்வேதத்தில் இருக்கிறவங்க இந்த ரிக் அதாவது எல் நான்கு வேதங்களையும் படிச்சுருப்பாங்க இப்போ பழக்கத்தில் ருக்வேதிகள் எஜுவேதிகள் பிரிக்கிறாங்க ஆனால் நாலு வேதமும் படித்தவங்க தான் அந்த காலத்தில் யாகத்தில் இருந்திருக்கிறார்கள் யார் வேணாலும் எந்த வேதத்துக்கு வேணாலும் ஹோ யஜ்யத்தில் உட்காருவார்கள் வியாசர் வந்து என்ன பண்ணார்னா இந்த பிராமணர்களில் ரொம்ப கன்ஃப்யூ குழப்பமாக இருந்தது நாலு வேதம் படிக்கிறதுக்குள்ள சக்தி இல்லை இதில் பார்த்துருக்கோம் சாந்தோக்கி உபனிஷத்தில் பார்க்குறோம் பன்னெண்டு வயசில் ஸ்வேதகேத்து போய் இருபத்தி நாலு வருஷம் அத்தியனம் பண்ணிவிட்டு திரும்பி வரான் இருக்குது சதுர்விம்சதி வருஷம்னு பார்க்குறோம் அப்போ இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு வயசில் திரும்பி வரான் நாலு வேதம் அத்தியனம் பண்ணிவிட்டு அப்படி இருக்குது அவன் கிரகஸ்தானாவே ஆகனானா தெரில ஏன்னா குருகுலத்திலேருந்து அவன் வரும்போதே முப்பத்தாறு வயசு இதெல்லாம் எக்ஸப்ஷன் கேஸெல்லாம் தெரியுது நிறைய அப்போது எதுக்கு சொல்கிறேன்னா வேதவியாசர் என்ன பண்ணார்ன்னா இந்த பிராமணர்களே நாளாக பிரித்தார் நாலு மாத்திரம் இல்லை அதுலேயும் நிறைய பேரை பிரிச்சிருக்கார் என்னென்னா ஒரு ஒருத்தரையும் பிரித்து நீங்கள் ரிக்வேதத்தை காப்பாற்றினா போகிறோம் அதுவும் ஒரு கிளை அதை காப்பாற்றினா போகிறோம் இப்போ சாக்கலை ஷாக்காங்கிறாங்க தைத்திரிய ஷாக்கா எஜுவேதத்தில் சொல்கிறோம் ஆக காண்வஷாக்கான் இருக்குது மாத்தியந்தின ஷாக்கான் இருக்குது இப்போ எத்தனையோ ஷாக்கையில் கொஞ்சம் பேர் இந்த கொஞ்சந்தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னு கேட்டால் வேதங்களை காப்பாற்றுறதுக்கு வழிதான் கண்டுபிடிச்சார் வேதங்களையே நான்காக பிரித்தார் சில பேர் வேதங்களை இயற்றினாரன்றான் அது அதுக்கு மேலே வேதங்களை வியாசர் இயற்றினார்னா ஏன்னா அவனுக்கு தெரியாதுவான் வியாசருக்கு முன்னாலேயே வேதம் இருக்குது வேதங்களையெல்லாம் வந்து எடிட் பண்ணார்னு சொல்கிறது எடிட் பண்ண வியாசரத்துக்கு வியா விவியாச வேதான் இத்தி வியாசகா எடிட் பண்ணார் எடிட் பண்ணார்னால் வேதத்தை எடிட் பண்ணாருங்கிறதும் சரி வராது ஆனால் பாகவதில் சில ஸ்லோகங்கள் பிரமாணமாக இருக்குதுன்னு சொல்லுகிறார்கள் ஆனால் ஒரு சில சில மகான்கள் சொல்லி கேட்டிருக்கேன் இந்த பிராமணர்களை குரூப் குரூப்பாக பிரித்தது தான் அவர் பண்ணுது வேதத்தை காப்பாற்றுறத்துக்கு நீங்களெலாம் ரிக்வேதிகளாக இருங்கோ ருக்வேதத்தில் இந்த வேத சாக்கையை சொல்லுங்கள் நம்மெல்லாம் சொல்கிறது இல்லை தமிழ்நாட்டில் நிறைய பேர் தைத் யஜுஷாக்காத்தியாயின்னு சொல்கிறோமே தவிர யஜுர்வேதாந்தர்கத தைத்திரிய சாக்காத்தியாயின்னு சொல்கிறது இல்லை ஆனால் தைத்திரியசாஹ்தான் சொல்லின்னு இருக்கோம் ஆனால் நிறைய பேர் நான் பார்க்குறேன் ருக்வேதிகள்லாம் அபிவாதையை சொல்கிற போது ருக்வேதாந்தர்கத சாக்கல சாஹாத் சாக்கலசாக்காத்தியாயங்கிறாங்க இடையில் இதை சொன்னேன் விஷயம் என்னென்னா மந்திரஹா தான் இங்கே டாபிக் பகவான் மந்திர ரூபமாக இருக்கார் மந்திர ரூபமாக இருக்கார் அதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்கார் ஒன்று ருகாதி மந்திர ரூபத்வாத் மந்திரா இத்தியாக ஓங்கார சாவித்ரி அஷ்டாட்சராதி ரூப மந்திரபோத்தியத்வாத் அதாவது மந்த்ரங்களை உபதேசம் பண்ணுறதுனாலேயும் அவர் மந்திரமாக இருக்காராம் ஆகா அவர் இருக்கார் மந்திரங்களையெல்லாம் நமக்குபதேசம் பண்ணுறத்தினாலேயும் அவர் மந்த் மந்திரோபதேசம் பண்ணுறவராகவும் இருக்காருன்னு அர்த்தம் என்ன சொல்கிறார் ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் மண்ணு திரம் மண்ணுன்னா சிந்திப்பவனை காப்பாற்றுவது அப்படின்னு மந்திரசப்தத்துக்கு அர்த்தம் இதைத்தான் அப்படியே தொல்காப்பியர் சொல்கிறார் நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப அந்த சொல்லுக்கு அர்த்தம் என்னென்னா ரிஷிகள் தபஸ் பண்ணி அவங்க வெளியில் வெளிப்பட்ட சொற்களுக்குத்தான் மந்திரம் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறார் இங்கே இருக்கிறவங்கள அது எப்படி இல்லாமல் கஷ்டப்பட்டு அர்த்தம் பண்ண பார்க்குறாங்க தொல்காப்பியர் சொல் நிறைமொழி மாந்தர் அப்படின்னு சொன்னால் ரிஷிகள்னு அர்த்தம் தவம் செய்து ரிஷிகள் அறிவிற் சிறந்த பெரியோர்கள் ரிஷிகள் மாந்தர் ஆணையில் கிளந்த அவங்க வந்து தபஸ்னால் வந்த மறைமொழிதானே மறைமொழிதானே என்னென்ன அர்த்தம் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத வாழ்க்கைக்கு பயனுள்ள அதுக்கு பேர் தான் மறைமொழின்னு பேர் அதனால்தான் திருவள்ளுவர்னு சொன்னால் நிலத்து மறைமொழி நிறைமொழி மாந்தர் பெருமை காட்டிவிடும் நான் மாற்றி சொல்கிறேன் நிறைமொழி மாந்தர் பெருமை மறைமொழி காட்டிவிடும்ங்கிறது குரல் நீத்தார் பெருமையில் வருகிறது ஆனால் நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கணும்னா மறைமொழி நிறைமொழி மாந்தர் பெருமை காட்டிவிடும் இங்கே இருக்கக்கூடிய வேதங்களெல்லாம் நம்முடைய முன்னோர்களாகிய ரிஷிகளுடைய பெருமையை நமக்கு என்றென்றும் உணர்த்தி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இந்த லிட்ரேச்சர் இருக்கவோ நம்ம பழைச்சோமோ எல்லோரும் அதனால் இன்றைக்கும் எப்போது வேணாலும் வேதம் தயாராக இருக்குது அதனால்தான் வேதத்தில் ஒரு அழகான வார்த்தை கூடவே இருக்க அவனை தெரிஞ்சுக்கல பாருங்கிறார் சகைவ சந்தன் ந விஜானந்தி தேவாக இப்படி ஒரு வாக்கியம் இருக்கு சஹைவ சந்தம் ந விஜானந்தி தேவாக இதாவது கூடவே இருக்கிற அந்த உண்மையை அறியாமல் இருக்கிறார்கள் அதாவது புல இன்பத்தில் இருக்கிறவனுக்கு தெரியாது சென்ட் ஸ்பிரெஷல்லையே மொழிகிருக்கான் இவனுக்கு இந்த வாழ்க்கையோட ரியாலிட்டி என்னென்ன தெரியாது கூடவே இருக்கார் கடவுள் ஆனந்த ஆனந்தத்தோடய இருந்துட்டு ஆனந்தத்தை அறியாமல் இருக்கான் பாருங்க சந்த ஆனந்தம்னா என்னங்கிறது கூடவே இருக்குது ஆனால் அந்த ஆனந்தத்தை தெரியாமல் எங்கே ஆனந்தத்தை தேடுறான் பராக்கை சகைவ சந்தம் ந விஜானந்தி தேவாகா தேவாகா ந விசேஷன ஜானந்தி கூடவே இருக்கின்ற அவனை இமைப்பொழுதும் நம் நெஞ்சில் பிரியாமல் இன்பமே வடிவாக இருக்கின்ற இறைவனை என்னது ந இருந்தும் என்ன கண்டும் கண்டிலன் என்ன கண் மாயமே எங்கேயோ சுற்றின இருக்குது கண் காது மூக்கு நாக்கு நாலா பக்கம் இழுக்கிறது கண் ஒரு பக்கம் இழுக்கிறது காது ஒரு பக்கம் இழுக்கிறது அதுதான் சங்கராச்சார சொல்லுவார் இந்த வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா உரநின்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் இன்னும் வைப்பிற்கோர் வித் அதாவது கண்ணுங்கிறது ஒரு யானை அஞ்சு யானையை ஒரே நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்கிறார் ஓர் ஐந்தும் காப்பான் கண்ணு பக்கம் காது ஒரு பக்கம் மூக்கு ஒரு பக்கம் நாக்கு ஒரு பக்கம் தோல் ஒரு பக்கம் எதையாவது இழுத்துட்டு இருக்குது இருக்கவே இருக்குது ஃபோன் போர் அதாவது பகவான் இப்போ சனி சனி எந்த ரூபத்தில் இருக்காருன்னா சனியை யாராவது தரிசனம் பண்ணுமாண்ணா திருநெல்வேருக்குலாம் போக வேண்டாம் அவாவா வாட்ஸ்அப்பை வச்சுட்டு கும்பிட்டாலே போறோம் ஃபோனை வச்சுட்டு பண்ணினாலே போறோம் அப்படித்தான் தெரியுது என்ன பண்ணுறது இதெல்லாம் பார்க்குறதுக்கும் அது உபயோகமாக இருக்குது சனி வந்து ரெண்டு சனி வந்து ஜோதிஷ சாஸ்திரம் படித்தவனுக்கு தான் தெரியும் சனி வந்து மாரக்கன் ஞான காரகன் ரெண்டு பட பண்ணுறான் நான் ஜோதிஷம் கொஞ்சம் படிச்சுருக்கேன் அதனால் சொல்கிறேன் அதில் யாருக்கும் நான் பார்க்க மாட்டேன் என்கிட்ட வராதிங்க ப அந்த ஜாதகம் எனக்கு இல்லை ஆகினால் இந்த சனி வந்து எல்லோரும் பயப்படுவோம் சனி வந்தால் ஷாவுன்னு மாரகன் இல்லை கஷ்டப்படுத்தி பக்குவப்படுத்தி நமக்கு ஞானத்தை கொடுப்பான் அதனால் சனி ஞானக்காரகன் வேணா கேட்டு பாருங்கள் ஜோசியர்கிட்ட நான் சொல்கிறது சரியா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுறது அதனால் அப்போ வந்து இந்த வாட்ஸ்அப்புக்கு ஞானக்காரகன்னு சொல்லலாம் ஆத்ம வித்யா இது வந்து இந்த ஃபோனை வந்து நீங்கள் சுவாமி சனிங்கிறீங்களேன்னா இதில் தானே ஆத்ம நான் கேட்குறேன் அப்படின்னா அப்போ அது ஞானக்காரகன் நீ வேறு பண்ணேன்னு வச்சுக்கோ ஏன் அது மாரகன்தான் வேற எதுக்காக யூஸ் பண்ணியனா அது மாரகந்தான் ஜீவாத்மாவே நாசம் பண்ணுவது அந்த அளவுக்கு எனக்கு என்ன நானே இருக்கிறதே தெரியாமல் என்னெல்லாமோ படுத்துறத ஆஹ மந்த்ரா ஓங்கார சாவித்ரி அஷ்டாட்சராதி அஷ்டாட்சரம்னா ஓ நமோ நாராயணா ஆஹ ஓங்காரம் காயத்ரி ஜபம் இது மாதிரி மந்திரங்கள் எல்லாம் எது சொல்கிறதுன்னா அந்த மந்திரஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இது அதுதான் ஒரு புஸ்தகம் போட்டுருக்கார் மந்திரரூபி மகாவிஷ்ணு அப்படின்னு வேத மந்திரங்கள் அப்படின்னே ஒரு புக் இருக்குது ஒரு புக்கோ சீடியோ இருக்குது செல்லக்கிற பிரதர்ஸ் மந்த்ரூபி மகாவிஷ்ணு அப்படின்னா விஷ்ணு சாசனமாக இருக்கும் அதில் அப்படிதான் ஞாபகம் எனக்கு சரி ஆக இப்போ என்னது ஸ்பஷ்டாட்சரா மந்த்ரா மந்த்ராயணமாக மந்த்ராயணமஹான்னு சொல்லி சுவாமியை அர்ச்சனை பண்ணுறோம் நினைப்பவனை பாதுகாப்பவருக்கு வணக்கம் நினைப்பவரை பாதுகாப்பவருக்கு வணக்கம் மந்திர வடிவினர் ஸ்பஷ்டாட்சரகானு அர்த்தம் தெளிவான எழுத்துன்னு அர்த்தம் ஆனால் தெளிவான எழுத்துங்கிறது இங்கே யோக இது ஓங்காரஸ்வரூபம் அதுக்கு ஒருத்தர் வியாக்கியானம் எழுதியிருக்கார் தஸ்யவாஜக பிரணவஹா அந்த யோகசூத்திரம் அவருக்கு அவரை குறிக்கும் சொல் ஓங்காரம் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்தது அடுத்தது சந்திராம்சு சந்திராம்சவே நம அம்சு அம்சு அம்சு அம்சு அம்சவ அதனால் அம்சுமான் வேறு அம்சு வேறு சம்சார தாபித்த கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க படிக்கிறேன் படிக்கிறேன் சம்சாரத்தா திமா தா தாச்சேதா சந்திராசுவ ஆலா தரச்சாசு தாத்தாபிமா தா தா சேதசா சந்திராசு இவ ஆஹ்லகரத் சந்திராசு திக்மாஷு சம்சாரத்தாபம்னா என்னென்னா தெரியுமே சம்சாரத்தாபம்னா என்னென்னு சொல்லணுமா என்ன இது வந்து என்னென்னா கல்யாணம் ஆகிடுதுன்னா சரி அப்புறம் என்னென்னா இப்போது உள்ள குழந்தைக்கு எல்கேஜிக்கு இடம் கிடைக்கிற மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கு பிளான் பண்ணணும் அதுக்கு பேர் தான் சம்சார தாபம்னு பேர் நான் புதுச்சா சொல்கிறேன் வாஸ்தவம் தானே இவன் கல்யாணம் பண்ணுறபோதே அதுக்கெல்லாம் பிளான் பண்ணுறான் எப்படி பாருங்க எப்போ ப்ரெக்னெண்ட் ஆனால்னா கன்சீவ் ஆனால் எப்போ டெலிவரி ஆகும் எப்போ டெலிவரி ஆனால் அதுக்கு நாலு வருஷம் எப்படி போகும் மூணு வருஷம் அப்புறம் அதில் வந்து இந்த எல்கேஜி இப்போ அதிலையே என்ன மாற்றிவிட்டாங்க இப்போது எல்கேஜி யூகேஜிலேயே அது முதல்ல இது எப்படி என்னெல்லாமோ பேரை புதுசு புதுசாக போடுறான் என்ன எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா இப்போது அமெரிக்காவிலேருந்து வந்துவிட்டாங்க ஸ்கூலுக்கே அனுப்புறதில்லை வீட்லேயே வச்சுன்னு அம்மா அப்பாவே பாடம் சொல்லி கொடுத்துட்றாங்க பணம் இருக்குது அதனால் என்ன பண்ணிவிடுறாங்கன்னா குழந்தைகளுக்கு அப்பா அம்மா சொல்லி கொடுக்குற மாதிரி யாராலையும் முடியுமா ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துட்றாங்க அந்த குழந்தைகளுக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியறது நிறைய விஷயங்கள்லாம் தெரியறது சாஸ்திரங்கள் தெரியறது இதுக்காகவே கல்ச்சருக்காகவே நிறைய கீதைகள்லாம் சொல்கிறது ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறது சில பேர் இப்போ அப்படி ஆரம்பிச்சுருக்காங்க சுவாமிஜி அவங்களுக்கெல்லாம் சர்ட்டிஃபிகேட் கிடைக்காதுன்னா நம்ம ஊர்லேயே கிடைக்காது எத்தனை பேர் படிக்காமல் வாங்கிட்டுருக்கான் ஸ்கூலில் என்ட்ரி போட்டுக்க வேண்டியது அங்கே அவங்க நடத்துகிறது ரொம்ப விசேஷமாக தான் இருக்குது தெரியும் நமக்கு அந்த அம்மா அப்பா நடத்துகிற மாதிரி இருக்குமா சொல்லிக்க வேண்டியதா அப்பப்போ எக்ஸாமுக்கு மாத்திரம் அனுப்பிச்சு இதை பண்ணிக்க இப்போ நான் இப்படி பேசுகிறதே வச்சு இப்படி நீங்கள் இப்படி பேசலாம் இந்திய அரசை நமக்கு சட்டத்துக்கே தப்பாக இருக்கு ரொம்ப விசேஷம் உங்கள் சட்டம் நான் சட்டத்தை இது பண்ணலை பரிகாசம் பண்ணலை என்ன நல்லா வாழச் செய்யாத சட்டம் நான் தவறு செய்கிற போது மாத்திரம் தண்டிக்கிறதுக்கு என்ன அதுக்கு அதிகாரம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது ஆ அரசாங்கம் வந்து மக்கள் தவறு செய்யாமல் வாழ்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாம் நிறைய கொடுக்கணும் அப்புறம் டாஸ்மாக திறந்து வச்சு சின்னதாக ஒரு இடத்துல ஓரத்தில் குடி குடியை கெடுக்கும் வீட்டை கெடுக்கும் நாட்டை கெடுக்கும்னு ஓரத்தில் எங்கேயோ மோடி எழுதியிருக்கான் முதல்ல பெருசா இல்லை போடணும் அதை இங்கே வராதே இங்கே வந்தா நீ நாசமாக போவே அப்படின்லாம் எழுதி வச்சுருக்கணும் எழுதி வச்சுட்டு அப்புறம் வேணா கீழே வேணா எதை பெருசாக போடணுமோ அதை சின்னதாக போட்டிருக்கான் பக்கத்திலே திருக்குறள் அரசாங்கம் போட உண்மையிலே திருவள்ளுவரை வந்து அரசாங்கம் மதிக்கிறதுன்னு சொன்னால் கல்லுண்ணாமையை பற்றி கல் கல் குடித்தா என்னெல்லாம் ப்ராப்ளம் வருங்கிறத பக்கத்துலேயே போர்டு எழுதி போய்க்க வேண்டாம் அதை விட்டு விட்டு மக்கள் என்ன அவன் குடிச்சுட்டு என்னெல்லாமோ அக்ரவம் பண்ணுறான் அதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது அப்போ அந்த தப்பு பண்ணிட்டான்னு அவனுக்கு தண்டனை மாத்திரை கொடுக்கறதுக்கு அதிகாரத்துக்கு அரசாங்கத்துக்கு என்ன தகுதி இருக்குது தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோ அவன் தவறு செஞ்சுவிட்டான்னு சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அரசாங்கம் வந்து தர்மமான அரசாங்கமாக அதர்ம ரூபமாகிடும் இதெல்லாம் புரியணும் சுவாமிஜி என்னத்துக்கு உங்களுக்கு இதெல்லாம் வம்புன்னா வம்பு இல்லை இதெல்லாம் சொல்லலைன்னா நான் வாழ்கிறதுலே பிரயோஜனம் இல்லையுமே சொன்ன எப்படி என்ன என்னைக்கு நான் சா தான் போகிறேன் இதை சொல்லினத்துல தான் நமக்கு சாவு வரப்போகிறது தண்டனை கொடுப்பேன்னா கொடுத்துட்டு போகிறான் இன்னும் பெரிய இது ம் தர்மம் அது அதான் சம்சார தாபத்துலேருந்து ஆரம்பித்தேன் சம்சார தாபம்னா என்ன சம்சார தாபங்கிறது ரெண்டு திரு உடம்புக்குள்ளே புகுந்துக்கிறது இந்த உடம்புல அவஸ்தப்படுறோமே அடிக்கடி தலைவலி வருது முதுகு வலி வருது காலி வலி வருது திடீர்னு சுகர் இறங்கி பிபி இறங்கி விடுறது இல்லாட்டி ஓவராக போயிடுறது அதுதான் சம்சார தாபம் பிபி அதிகமாகிடுறது இல்லாட்டி பிபி குறைஞ்சி விடுறது பேலன்ஸ்டாக இருக்க மாட்டேங்குது குறைக்கிறதுக்கு மாத்திரை போடணுமா கூடுறதுக்கு மாத்திரை போடணுமா எப்படி சம்சார தாப வர்ணனை இதுதான் அதாவது உடம்பு வந்து எப்படி இருக்குன்னா நம்ம வேலை செய்யணுங்கிற போது வேலை செய்ய முடியல எல்லாம் சமங்கள்லாம் இருக்குது அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த உடம்புக்குள்ளே புகுந்துண்டு இந்த உடம்புக்குள்ளே இருந்துட்டு இந்த ஜீவாத்மா இந்த உடம்பு மூலமாக எத்தனை சுகத்தை அனுபவிக்கிறது துக்கத்தை அனுபவிக்கிறது கணக்கு போட்டு பார்த்தா தெரிஞ்சு போயிடும் ஆ இதுதான் சம்சார தாபம் உள்ளு உடம்புக்குள்ளே இன்றைக்கி பூந்துட்டோமோ அப்புறம் நம்ம நினச்சால் என்ன ஃப்ரீயாக போயிட்டு போயிட்டு வர முடியுமா அங்கே இன்னொரு உடம்பு அங்கே போய்ட்டு இந்த பக்கம் போயிட்டு திரும்பவும் இந்த உடம்புக்குள்ளே பூந்துக்குவா முடியும் கூடு விட்டு கூட பாய முடியும் இதுக்குள்ளே இருந்து தான் ஆகும் வேணால் தூங்கலாம் தூங்கினா கொஞ்சம் நேரம் உடம்பு இருக்கிறது தெரியாது ஆனால் பழப்பிடி எழுந்தவுடனே சாப்பாடு வைக்கிறது சாப்பிடணுன்னா வேலை செய்யணும் வேலை செய்யணும்னா கஷ்டமாக இருக்குது அப்புறம் இதை விட அடிக்கடி குளிப்பாட்ட வேண்டியிருக்கு இல்லாட்டி ரெண்டு ஒரு நாள் அரை ஒரு நாள் விட்டால் அழுக்க அப்புறம் வயசாகிடுச்சின்னா இது படுத்துகிற பாடு கால் முழங்கால் வலி முதுகு வலி தலை வலி இதெல்லாம் ஃபிசிக்கல் இனி சைக்கலாஜிக்கல் என்னென்னா என்னை பார்க்கறதே இல்லை என்னை மதிக்கிறதே இல்லை இல்லையா ஒரு வார்த்தை சிரித்தா என்ன குறைஞ்சா போயிடுவேள் அவங்க வீட்டில் சமையல் நல்லா இருந்தது நீயும் தான் பண்ணுறியண்ணா இப்படிலாம் வருதா இல்லையா எத்தனை வருது பேச்சு அப்புறம் சைக்கலாஜிக்கல் இது பெருதான் சம் சம்சார தாப வர்ணனம் இது நான் சொல்ல வேண்டாம் விசார சாகரத்தில் ரொம்பவே நல்லா வர்ணிச்சிருக்கார் அதை கேட்டால் அவனும் ஓடிய போயிடுவான் ஜென்மா வேண்டாங்கிறது இந்த விசார சாகரத்தில் இந்த நிஷ்ரதாசர் வர்ணிச்சிருக்கார் இந்த சம்சார தாபம் எப்படின்னு அதை வர்ணனையை கேட்டால் அவனுக்கு வைராக்கியம் வரலைன்னா அவன் ஹியூமன் பீயிங்கே இல்லை மனுஷனே இல்லை ஆதிசங்கரும் வர்ணிக்கிறார் அப்பப்போ ஊர்தமூலோ வாக்கேஷோஸ்வத்த சனாத்தனா அப்படின்னு சொல்லி கட்டோபனிஷத்தில் புறம் ஏகாதாரம் அஜஸ்யாவக்ரேத்தசா கட்டோபனிஷத்தில் பாஷ்யங்கள்னா அங்கங்கே அவர் வர்ணிக்கிறத பார்த்தா நமக்கே நோ பண்ணுறது அஹசம்சாரதாபிமாசு தாப்தாபித்தேதஸாம் சம்சார தாப திக்மாம்சு சம்சார தாபரூப சூரியன் சம்சார தாபரூபமாக இருக்கக்கூடிய கொடும் சூரியன் தாங்க முடியாத வெயில் காக்கிநாடா ராஜஸ்தான் இப்படி சொல்லணும் நம்ம ஊர்லெலாம் அப்படி வெயில் இல்லை அங்கெல்லாம் போனீங்கன்னா ராஜஸ்தானில் ஃபிஃப்டி செல்சியஸ் தான் இப்போ கூடின்னு இருக்குங்கிறாங்க வேற வர ஆகியனால் அங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்க தாங்க முடியுமான்னு வாட்டி எடுத்துரும் ஆஹ் சம்சார தாபரூப சூரியன்கிறார் திக்மாஷுங்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சூரியனுடைய பிரகாசம் வெளிப்படுது தாப்பை தாப்பித்த சேதசாம் தாங்க முடியாத இந்த சேத்தசாம்னால் என்ன உள்ளத்தை உடையவர்களுக்கு இந்த ஆர்டிசம் குழந்தைகள்லாம் இருக்கேன் அது போய்ட்டு வந்தேன் இப்போ ஒரு ப்ரோக்ராமுக்கு இந்த ஆர்டிசம் குழந்தைகளுக்கெல்லாம் உடம்பில் வலியில்லான் தெரிகிறது இல்லை ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் இருக்குது அவங்களுக்கு உடந்த ஏதோ ஒரு நர்வு ப்ராப்ளம் உடம்புக்குள்ளே லட்சக்கணக்கில் இருக்காங்களா தமிழ்நாட்டிலே குழந்தைகளெலாம் அது வந்து திடீர்னு கற்றும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும் இந்த குழந்தைகளெலாம் அதில் வந்து என்னென்னா அதுக்கு வந்து அதுக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க நம்ம அப்போ தான் தெரியும் நமக்கு கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுங்கிறது அப்போ பார்த்தா தெரியும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து உடம்பில் அதாவது இந்த இந்த ஏதோ இந்த வலிக்கிறது தெரியணுமே இந்த கையில் உடைச்ச உடைச்சா ரத்தம் போகிறது கூட தெரியாது வலியே தெரியாது ஆனால் தன்னுணர்வு இருக்கா இல்லையா தன்னுணர்வு இருக்குது ரெஸ்பாண்ட் பண்ணுறது வித்தியாசமான ஒரு இது இந்த ஆர்டிசம்ங்கிறது நரம்பு சம்பந்தப்பட்டது இது சொல்கிறேன் இதெல்லாம் வர்ணிச்சுட்டே இருக்கும் சம்சார தாப்ப திக்வாம்சு தாப்ப தாப்பித்த சேத்தசாம் எப்படி வேர்டை யூஸ் பண்ணுறாரு சேத்தசாம் அந்த ஜி ஏதாவது இந்த உடம்புக்குள்ள ஒரு ஜீவ தத்துவம் இருக்குது அதுதான் பெயினெல்லாம் ஃபீல் பண்ணுறது சைக்கலாஜிக்கல் பெயின் ஃபிசிக்கல் பெயின் ஏழ்மைங்கிற வுன்பம் ஏழ்மை துன்பம் அறிவின்மைங் அறியாமை துன்பம் எத்தனை துன்பத்தை அனுபவிக்கிறது அதுக்கெல்லாம் வந்து என்னதுன்னா இந்த பகவான் இருக்காரே இந்த உயிர்களுக்குலான்னா இது எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணி நீக்கிற சம் சந்திராம்சு இவ ஆஹ்லாதகரத்வாத் நல்ல வெயிலில் போயிட்டுருக்கிறவனுக்கு உள்ள ஒரு இடத்துல உட்காத்தி வச்சு நல்ல மர நிழலில் உட்காத்தி வச்சு குளிர்ந்த தண்ணியை கொடுத்து உபச்சாரம் பண்ணினால் எப்படி இருக்கும் அது மாதிரி சந்திராம்சு இவ சந்திராம்சுன்னு சொன்னால் சந்திரனுடைய ஒளி கற்றைகள் மேலே படுறது ஆஹ்லாதகரத்வாத் குளிர்ச்சியை கொடுக்கறது ஆகையினால் பகவான் தாபத்ரயாக்னி சந்தப்த சமாஹ்லாதன சந்திரிகாயை நமஹா லலிதாசாசன தாபத்ரய அக்னி சந்தப்த அங்கே தாபத்ரயம் இருக்குது இங்கே ஒரு தாபம் பொதுவாக போட்ட ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்விக கொஞ்சம் நல்லா வாட்டி எடுக்கப்பட்டிருக்கான் இந்த கதை சொல்கிறோம் இல்லையா ஒருத்தவன் வந்து காட்டில் நடந்து போயிட்டு இருந்தான் திடீர்னு ஒரு புலி துரத்தித்து வேகமாக ஓடினான் ஓடின உடனே அவன் வந்து ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்து விழுந்தான் போனால் அது கிணத்துக்குள்ளே தண்ணி வேற இல்லை ஆனால் விழற வேகத்தில் ஏதோ ஒரு கொடி கைக்கு கிடச்சிது அதை பிடிச்சுன்னு விட்டான் இது ஒரு பாட்டே இருக்குது பிடிச்சவுடனே கீழே பார்த்தா அந்த கீழே பார்த்தா ஏகப்பட்ட பாம்பெல்லாம் இருக்குது மேலே புலி நிற்கிறது இந்த நிறைய பேர் இன்னும் கதையெல்லாம் விடுவான் இதனால் வந்து இப்போ இன்னும் கொ வேற கையில் பிடிச்சின் இருக்கான் இப்போ விழுந்த வேகத்தில் அங்கே இருக்கிற தேன் கூடு வேறு போயிடுது அந்த தேனெல்லாம் வே தேனெல்லாம் வேற கொட்டுறது இதுக்கு நடுவில் ஒரு அந்த நேரம் பார்த்து ஒரு எலி வந்து அந்த கொடியை கத்திரிச்சுருக்கு அந்த நேரம் பார்த்து அந்த தேன் கூட்டிலருந்து கொஞ்சம் விழுந்துது சொட்டித்து நாக்க நீட்டானா அப்படி இருக்குது நம்ம வாழ்க்கைன்னா கரெக்டு தானே அப்படி இருக்கப்பா வாழ்க்கை எப்படி விசித்திரமாக இருக்குது இதுக்கிடையில் இந்த அல்ப சந்தோஷத்துக்கு பணத்துக்கு பதவிக்கு நகைக்கு இதெல்லாம் அலையாலே அலையிறோமே ஆஹ ஆஹ்லாதகரத்வாத் இதை பற்றிலாம் நிறைய இதில் இருக்குது பஞ்சதையில் இருக்கட்டும் சாஸ்திரங்கள் எல்லாம் அடிக்கடி குரு வந்து கவலையே படாத அதெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் அஜானம்தான் அறியாமையினால்தான் இப்படிலாம் இதெல்லாம் உண்மைன்னு நினச்சி நீ கவலைப்பட்டுருக்க இதெல்லாம் ஒரு பிரமே வாழ்க்கை உண்மை இல்லை நீ பிறந்ததே உண்மை மாதிரி இல்லை தோன்றதே தவிர வாஸ்தவம் இல்லை அப்படின்னு எல்லாத்தையுமே சிந்திக்கிற முறையவே மாற்றுற எல்லாம் காண்ட்ராக்ட் ஆப்ரேஷன் அஜான திமிராந்தசிய ஞானாஞ்சனஷாக்கையா சு உன்மீலித்தம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நம அஹம்சா சந்திராம்சவே நம அதுக்கர்த்தம் சூரியனை மாதிரி தவிக்கிற வாழ்க்கையில் யாருன்னா கடவுள்தான் அந்யா சரணம் நாஸ்தி ஸ்வம சரணம் மம தஸ்மாத் காரூயபாவேன ரக்ஷரக்ஷனார்தனா இதுன விஷ்ணுதாசனம் ஆகும் ரக்ஷரக்ஷனார்தனா பிள்ளையார் கோயிலுக்கு போனால் ரக்ஷரக்ஷ விநாயகா ஆமாம் இப்படியே ஒன்று ஒன்றுக்கும் சொல்லுவோம் அங்கே சிவனுக்கு போனால் மகேஸ்வர அம்பால்கிட்ட போனால் மகேஸ்வரி அந்ததுக்கு சம்மந்த மாதிரி எல்லாம் ஒன்று தான் கடவுளே நீதான் கதி தெரியாமல் போய் மாட்டின் விட்டேன் அறியாமையினால் இந்த வாழ்க்கை உண்மைன்னு நினச்சிட்டு முத்தி அறியாத மூர்க்கரோடு மாட்டின் விட்டேன் அனுகிரகம் பண்ணு அவர் அப்படியே சந்திரனை மாதிரி குளிர்றார் சுவாமி அப்படின்னதுன்னா சந்திரனை போன்று நெ குளிர்ச்சியாக இருக்கார் அதனால் தான் வந்து சுற்றி வர ஆயிரம் பிராபில் இருந்தாலும் சரி மனசுக்குள்ளே ஆனந்தமாக இருக்கும் அதுதான் பகவான் சந்திராம் அந்த சந்திரனுடைய ஒளிக்கற்றைகளைப் போல விளங்குகிறார் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த அளவில் நான் பூர்த்தி பண்ணுறேன் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து நம்ம படிக்கலாம் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்தியாந்தம் நமபுருஷோத்தமம் நமோஸ்த்தனன்ய சகசிரமூர சகசிரபாட்சி சகசிரா புருஷா சகசிரோட்டிணே நமவிந்தனீர் सदगुरुनाथ महाराज की